வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து என்று அலெக்சாண்டர் கிரகம்பல் அவரை பற்றிய சில தகவல்கள் உலகம் இன்றைக்கு நமது விரல் நுனிகளில் உள்ளது என சொன்னால் அது உண்மைதான் உலகின் எந்த மொழியில் இருந்தாலும் ஒருவருடன் ஒரே நொடியில் தொடர்பு கொண்டு பேச முடியும் ஹலோ என்று கூறும் வார்த்தை அனைவருக்கும் தெரிந்த ஒன்று மொழி பாகுபாடு இன்றி அனைவரும் உபயோகப்படுத்தும் ஒரு பொது மொழியாக உள்ளது இப்போது தெரிந்திருக்கும் இதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று ஆம் தொலைபேசியில் நாம் பயன்படுத்தும் முதல் வார்த்தையே இதுதான் செய்தி எழுப்ப பயன்படுத்தும் நவீன சாதனங்களில் இதுவும் ஒன்று தூரத்தில் உள்ள ஒருவருடன் நேரில் பேசும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தொலைபேசியாகும் அவசரத்திற்கும் அன்றாட வேலைக்கும் பயன்படக்கூடியதாக உள்ளது இதை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் அதற்கான காப்புரிமை பெறப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல காப்பு வரலாற்றிலேயே உள்ளது இவர் அறுநூறுக்கும் மேற்பட்ட முறை நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை சந்தித்து வெற்றி பெற்ற பிறகே தொலைபேசிக்கான உரிமை பெற்றார் தன் கண்டுபிடிப்பிற்காக வழக்கை சந்தித்து தன்னுடைய கண்டுபிடிப்பு தான் என்பதை நிரூபித்த அந்த விஞ்ஞானி அலெக்சாண்டர் பிரகாம்பல் தொலைபேசி இருக்கும் வீடுகளில் பெல் அடித்தல் என்றால் அது கிரகாம்பல் தான் காரணம் அலெக்சாண்டர் கிரகாம்பல் மார்ச் மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பர்க் எனும் நகரில் பிறந்தவர் இவர்களுடைய குடும்பம் பரம்பரையாக பேசும் பயிற்சியும் கேட்கும் பயிற்சியும் கொடுத்து வந்த குடும்பம் ஆகும் இவர்கள் வீட்டில் வளர்ந்த செல்ல பிராணியான நாய்க்கு பயிற்சி கொடுத்து அதை சில வார்த்தைகள் பேச நாய்க்கு பயிற்சி கொடுத்து பேச வைக்கும் போது இவர்கள் எப்படிப்பட்ட திறமை உடையவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பெல் மின் அதிர்வு பரிசோதனைகளை செய்து பார்த்தார் பல்நோக்கு தந்திமுறையை கொண்டு வரலாம் என ஆய்வு செய்தார் அது வெற்றி பெறவில்லை என்றாலும் அது ஒரு புதிய கண்டுபிடிப்பிற்கு அடித்தளமாக இருந்தது ஒரு புறம் ஒளியை அனுப்பினால் அதை மீண்டும் மனித குரலாக மாற்ற முடியும் என நம்பினார் ஆனால் அதற்கான சரியான ஒரு கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் அப்போதுதான் வார்த்தையை எடுத்துச் சென்று மீண்டும் மனித குரலாக மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து பல ஆய்வுகள் செய்தார் மார்ச் பத்து ஆயிரத்தி எண்ணூற்று ஆறு உள்ள தன்னுடைய சிறிய அறையை ஆய்வு செய்து கொண்டிருந்தார் ஒரு மின்சார உபகரணத்திலிருந்து கம்பி அடுத்த அறையில் உள்ள கேட்கும் கருவியோடு இணைக்கப்பட்டிருந்தது திடீரென வாட்ஸன் அவர்களே இங்கே வாருங்கள் நான் உங்களை பார்க்க வேண்டும் என்றார் மின் பேட்ரியில் உள்ள அமிலம் பெல் அவர்களின் முழுக்கால் சட்டையில் ஊற்றிவிட்டது இந்த வழி தாங்காமல் அவர் கத்தினார் இது அடுத்த அறையில் உள்ள வாட்ஸன் காதில் விழுந்தது இதுதான் உலகில் முதன் முதலில் இரு மனிதர்கள் தூரமான இடத்தில் இருந்து பேசியது ஆகும் பெல் தன்னுடைய முப்பதாவது வயதிலேயே தொலைபேசியை கண்டுபிடித்துவிட்டார் அதன் பின்னர் அதில் பல மாற்றங்களை செய்தார் இவர் ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயற்கை எழுதினார் அவருக்கு மரியாதை செலுத்தும் அவரது இறுதிச் சடங்கின்போது வட அமெரிக்காவில் தொலைபேசிகள் அனைத்தும் அமைதியாக இருந்து மரியாதை செலுத்தின நன்றி வணக்கம்